ஏழு அபு ஹரேராஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தோடர்களே நீங்கள் தலைமை பொறுப்புக்கு ஆசை கொள்வீர்கள் மறுமை நாளில் பெரும் அது கவலையை ஏற்படுத்தும் என நபிசல்லாகும் அணை அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு